வணக்கம் பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ராஜஸ்தானின் முதல் லயன் சஃபாரி எனும் சிங்க உலா சவாரி நகர்கர் உயிரியல் பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டு இரண்டு இந்தியாவில் கேரள மாநிலம் சமீபத்தில் கக்கூன் லெவன் எனப்படும் சர்வதேச இணையதள பாதுகாப்பு மாநாட்டை நடத்தியது மூன்று கூலிங் ஆக்ஷன் பிளான் எனும் குளிர்ச்சி நடவடிக்கை திட்டம் மீதான ஆவணத்தை தயாரிப்பதில் சமீபத்தில் உலகின் முதல் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது நான்கு கமலேஷ் நீல்கந்த் வியாஸ் என்பவர் இந்திய அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் எனும் அணுசக்தி கழகத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் 5. தொழிற்சாலைகளுக்கு ஏர் பொலுஷன் கண்ட்ரோல் எனும் காற்று மாசுவை கட்டுப்படுத்த நட்சத்திர தரவரிசையை வெளியிட்ட இந்திய மாநிலம் ஒடிசா இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. மேற்கு வங்க மாநில அரசால் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்வயங் சித்தா என்ற திட்டத்தின் நோக்கம் என்ன இரண்டு ஓசோன் அடுக்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினத்தின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான தீம் எனும் கருத்துரு என்ன மூன்று சமீபத்தில் இந்திய மலையேற்ற வீரர்கள் ஆசியாவின் உயரமான எரிமலை சிகரமான தமாபந்த் மீது ஏறி வரலாறு படைத்துள்ளனர் இந்த எரிமலை சிகரம் எங்கு உள்ளது நான்கு இஸ்ரோ நிறுவனம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தனது முதல் ஸ்பேஸ் டெக்னாலஜி இன்குபேஷன் சென்டர் எனும் விண்வெளி தொழில்நுட்ப மேம்பாட்டு மையத்தை தொடங்கியுள்ளது ஐந்து சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் கப் எனும் தெற்காசிய கால்பந்து சங்கத்தின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான கோப்பையை எந்த நாட்டின் அணி வென்றுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி